வணக்கம் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் புதர்விக் குயலுக்காக நான் உங்கள் விஜய் ஹரி பதில்கள் இதோ ஒன்று மெடிகேன்ஸ் என்ற சொல் மத்திய தரை கடல் இரண்டு இந்திய ராஜ்யசபை துணைத் தலைவர் குறித்து இந்திய அரசியலமைப்பின் விதி எண்பத்தி ஒன்பது விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்று செபி அமைத்துள்ள சமூக பங்குச்சந்தை தொழில்நுட்ப குழுவின் தலைவர் ஹர்ஷ்குமார் பன்வாலா இனி இன்றைய புதரிவு கிவிகள் உங்களுக்காக இதோ ஒன்று இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டி இரண்டாயிரத்தி இருபதின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் இரண்டு டெஹ்ரி ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மூன்று உலகில் அதிக நாட்கள் பயன்பாட்டில் இருந்த போர்க்கப்பல் எது நன்றி